الحمد لله نحمده ونثني ونسلم على رسول الكريم ما باء فايت قول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ارايت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم وانا يحض على تعان المسكين وقال ايضا ومن فتل نفسه فكأنما فتل الناس جميعا ومن احياها فكأنما احيا الناس جميعا سبح الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم تق الشع அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்தரி அம்மாவுடைய நபாவை தேர்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சகாபாக்கள் தாவியங்கள் சபாவுங்கள் முஸ்லிம்கள் மோமியங்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக புனித ஜிமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் இரண்டு கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுக்கு ஆரம்பத்தால் இவைகளும் வாழ்க்கை எடுத்திருக்குமாறு ஏதிர்கிறானோ அப்படியான அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஆறாமாக்க இருக்கிறானோ அப்படியான அல்லாவுடைய தடைகளை அல்லாஹ் பெருக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தகர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியும் நான் தக்குவா செய்து கொள்கிறேன் இத்த குருவாக அழுத்தமாக தண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே ஆயிரத்தி நாநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் மூன்றாவது ஜிம்மாவுடைய கடமை நிறைவேற்றதற்காக நாம் ஜுல்ஜா மாதத்தில் இரண்டாவது ஜிம்மாவுடைய கடமை நிறைவேற்றதற்காக கொண்டு சேர்ந்திருக்கிறோம் நாம் பேச இருக்கின்ற தலைப்பு ஒரு பகுதியில் இப்ராஹிம் அலீசலாத்தோடும் சம்பந்தப்படுகிறது இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு பண்பாக இஸ்லாத்திலே வரவேற்கத்தக்க ஒரு குணமாக அது பார்க்கப்படுகிறது இப்ராஹிம் அலிசலாத்துடைய வரலாறுகளிலே மிக குறைவாக பேசப்படுகின்ற அல்லது சிலர் பேசாமலேயே மறக்களிக்கப்படுகின்ற ஒரு விடயம்தான் இப்ராஹிம் அலீசலாத்துடைய விருந்தோம்பல் மூன்று மலக்குமார்கள் ஒரு கருத்திலே ஜிதிர் அலிஸ்லாம் அலிஹலாம் அலை இஸ்லாம் ஜிபுர் தலைமையிலே மனித ரூபத்திலே மூன்று மலைக்குமார்கள் லூத் ஊரை அளிப்பதற்காக செல்கின்ற வழியிலே இப்ராஹிம் அலை சலாத்துக்கு ஒரு என்ற அந்த குடத்தை பிறக்க இருக்கிறது சாரீஸ்வரா என்ற குழந்தை பிறக்கும் என்ற நன்மாராயத்தை சொல்லிவிட்டு செல்லுங்கள் கண்டிராத புதிய முகங்கள் முன்ன பின்னர் தெரியாதவர்கள் மூன்று பேர் வீட்டுக்கு வருகிறார்கள் வந்து அவர்கள் உட்கார்ந்தவருடன் வரவேற்றுவிட்டு இப்ராஹிம் அலேசலாம் ஓடி சென்று ஒரு கொளுத்த ஒரு மாட்டுக் கன்றை அறுத்து உரித்து அதை துண்டாக்கி அல்லது எந்த அளவுக்கு அது தேவை அந்த அளவு வெட்டி சுட்டு ரோஸ்ட் பண்ணி வந்தவர்களுக்கு விருந்தோப்பம் செய்கிறார்கள் வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளிகளை கவனிக்க வேண்டும் என்ற ஒரு பாடமும் இப்ராஹிம் அலிசலாத்துடைய வரலாற்றிலே குரான் பேசுகிறது இப்ராஹிம் அல் முக்கீன் இப்ராஹிம் அலிசலாத்துடைய கௌரவமான விருந்தாளிகளுடைய செய்தி உங்களுக்கு கிடைத்ததா கனிமாரர்களே சாப்பாட்டை முன்வைக்கிறார்கள் வீட்டுக்கு வருகின்றவர்களே விருந்துபசாரங்களிலே திருமண வைபவங்களிலே நாம் பிறகு உணவளிக்கின்ற பொழுது அவர்களை எப்படி கவனிக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவத்தினுடாக நல்லா படித்திருக்கிறார் தேவையான தடுத்து சாப்பிடுங்க போனை கிண்டிக்கொண்டிருக்கிறது அல்ல ரிமோட்டில் பட்டன் நசுக்கிக் கொண்டிருப்பதல்ல சாப்படுங்கள் எடுத்து மாணவர்களை பேட்ஸுக்கும் தீனி போடுவது போன்று வைத்துவிட்டு தேவையானதை சாப்பிடுங்கள் என்று சொல்லி கவனிப்பதல்ல விருந்து அவர்கள் சாப்பிடவில்லை அவர்கள் மலக்குமார்கள் என்று தெரியாது மலக்குமார்கள் சாப்பிடுவது கிடையாது ஆனால் மலக்குமார்கள் என்பது இவர்களுக்கு தெரியாது தெரிந்திருந்தால் சாப்பாடு ஏற்பாடு செய்திருக்க மாட்டார்கள் பலன் இணி நச்சிரகம் அப்படி கரங்கள் கைகள் சாப்பாட்டின் பக்கம் செல்லவே இல்லை கையை அவர்கள் சாப்பாட்டின் பக்கம் நீட்டவே இல்லை நச்சிரகம் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தார்கள் வந்தவர்கள் யார் சாப்பிடுகிறார்கள் இல்லை கணிவாள்களே பிறகு தெரிய வந்ததும் ஒருவகையான திடுக்கம் பயம் நாங்கள் இப்படி போகின்ற பயணத்திலே உங்களுக்கு நன்மாராயம் சொல்வதற்காக வேண்டி வந்தோம் மலக்குமார் என்று தெரிந்தவுடன் அப்படி சொன்னவுடன் ஆறு அடைந்தார்கள் கணிமனுடைய சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால் எப்பொழுதுமே பிறருடைய தேவைகளை பிறருடைய கஷ்டங்களை பிறருடைய பசியை பிறருடைய தாகத்தை புரிந்து நடக்கின்ற ஒரு தயான தன்மை இன்று குறைந்து வருகின்ற காலம் வீட்டுக்கு வருகின்றவர்களை இருப்பதை நதியவர்கள் வருகின்றவர்களும் வந்த விருந்தாளிகளும் வீட்டில் எலை வைத்தார்களோ சாப்பிட்டு விட்டு நன்றி செலுத்தி விட்டு துவா ஆனால் இன்றைய கண்ணியமான விருந்து அம்பல் குறைந்துவிட்டது இதனுடைய பத்தி போக்குகின்ற பண்பு நம்மிடத்தில் மிக குறைந்து வருகிறது சில குடும்பங்கள் பாரம்பரியமாக செய்து வருகிறார்கள் வீட்டுக்கு வந்தவர்களை சரியான முறையிலே கவனிப்பது அவருடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்பது அவர்களுடைய தாகத்தை புரிந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்வது இப்ராஹிம் மலீஸ்வராத்துடைய வரலாற்றிலே குரான் பேசுகின்ற மிக முக்கியமான நிகழ்வு இதன் முன்னுரையாக நான் முன்வைத்தேன் பிரதானமான விடயம் என்னவென்ற கண்ணியமார்களே நபியவர்களிடமும் சகாபாக்களிடமும் இருந்த ஒரு உன்னதமான ஒரு பண்புதான் நிலைமைகளை தேவைகளை கஷ்டங்களை புரிந்து அதற்கான நடவடிக்கை எடுப்பது அதை நிறைவேற்றி என்னால் என்ன முடியும் சிலருடைய தேவைகளிலே பங்கெடுப்பது பிறருடைய கஷ்டங்கள் நெருக்கடிகளிலே பங்கெடுப்பது பிறருக்கு கை கொடுப்பது இந்த நிகழ்வினோட நான் அதைத்தான் வெறும் நிறந்தவர்கள் மாத்திரமல்ல யாருக்கு எந்த நேரத்தில் என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்கின்ற உன்னதமான ஒரு பண்பை நான் உங்களோடு கலந்துரையாட நினைக்கின்றேன் கன்யமாதர்களே ரவு கொஞ்சம் உற்சாகத்தை கூட்டிக் கொள்வோம் ஆங்காங்கே கொஞ்சம் தூக்க மயக்கத்திலிருப்பவர்கள் மன்னிக்க வேண்டும் உங்கள் நீங்கள் தூங்குவதை நான் கண்டால் எனக்கு தலை தலைப்பு குழம்பும் எனக்கு ஒருவரை நான் கண்டாலும் இந்த இடத்தில் இருந்தால் நீங்கள் தூங்குகின்ற ஒருவரை நான் கண்டால் நான் பேச வந்த டொபிக் கூடும் மன்னிக்க வேண்டும் யாரும் தவறாக எடுக்க வேண்டும் எடுத்தாலும் நான் சொல்வேன் இது கைலூலா தூங்குகின்ற நேரம் அல்ல வெள்ளிக்கிழமை கைலூலா தூங்கும் ஜும்மா தொழுகைக்கு பின்னால் சஹாபாக்க சொல்கிறார்கள் மற்ற நாட்கள் தான் முன்னால் அப்படித்தான் அதான் சொல்லப்பட்டு விட்டது மன்னிக்க வேண்டும் இதை வலமையாக மாற்றி இருக்கிறோம் யார் கத்தி பென்று தெரியாத அளவுக்கு மன்னிக்க வேண்டும் நிம்பரில் ஏறும் பொழுது தூக்கம் இறங்கும் பொழுது தூக்கம் இக்காம சொன்னால் எழுப்புவது தொலைவிப்பை தலாம் கொடுப்பது எழுதி போவது அல்லா நம் அனைவர்களுக்கும் இப்படிப்பட்ட அல்லாவுடைய மார்க்கத்தை இழிவாக கருதுகின்ற பண்பாட்டை மட்டும் தூரமாக்குவான்கள் அன்பாளர்களே தயாலகுணம் தயாலகுணத்துக்கு அளபிலே அது ஜூன் அல் கடன்பார்கள்ற்றமான குணம் பெத்த மாத்திரம் என்னுடைய பசி மாத்திரம் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் மாத்திரம் என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தால் போதும் எனக்கு வியாபாரம் நடந்தால் போதும் எனக்கு ஹயர் கிடைத்தால் போதும் எல்லா ஓர்டர்களும் எனக்குத்தான் வர வேண்டும் குர்பானி மாடா நான் தான் என்னிடம் தான் மாடு வாங்க வேண்டும் என்னிடம் தான் வாங்க வேண்டும் மற்றவருடைய வியாபாரத்தை உடைப்பேன் அந்த கோஸ்ட்டுக்கு விற்றாவது கஸ்டமரை உடைப்பேன் என்ற பெருச்சனம் ஒரு முஸ்லிம் உடைய பண்புல்ல சொல்லி அந்த களிமாவை நம்பியவர் இருக்க முடியாது செல்பிஷாக இருக்க முடியாது என்னுடைய என்னுடைய எனக்கு என்னுடைய என்று பார்க்க மாட்டார் கமனாக சிந்திப்பார் எடுத்தாலும் அவர் கமனானவர் சிந்திக்கக்கூடியவராக இருப்பார் நதியவர்கள் இந்த பண்பில் நம்பர் ஒன்பாக்கள் அது கழுத்து எல்லா இடங்களிலும் ஒரு உதாரணத்தை கொண்டு தன்னை வெறும் வியாபாரத்திலும் சாப்பாட்டில் மாத்திரமல்ல எல்லா உட்காந்து இருக்கிறோம் சபையில் எத்தனையோ தப்புகள் இன்னும் ஒருவரைக்கு உட்காந்து நடுவில் இடம் வைத்து காலை கையில் விரித்து உட்காந்துருக்கிறோம் ஒருவர் வரைக்கிறார் இடம் இல்லாமல் நம்ம இடம் இருவரைக்கும் இடையிலே உட்காந்து இன்னும் கொஞ்சம் காலை அகற்று பெற தனம் காலை மடித்து ஒடுக்கி இடம் கொடுப்பது அயாள்தனம் வித்தியாசம் விளங்கியிருக்கும் எக்ஸாம்பிள் விளங்கி இருக்கும் காலை ஒிக்கும் சைகள் வருகிறார் கொஞ்சம் இடம் சாருங்கள் என்று கேட்கப்பட்டால் விசாலமாக மற்றவர்களுக்கு கொஞ்சம் உங்களை ஒடுக்கி நெருக்கி இடம் கொடுங்கள் எப்ச இல்லாவுலக்கும் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் விசாலத்தன்மைப்படுத்துவார் சபையிலே ஒருவருக்கு இடம் கொடுப்பதால் வாழ்க்கையிலே விசாரத்தன்மை ஏற்படும் இல்லாவிட்டால் நாமும் டய்டாக மற்றவர்களையும் டயட்டாக்கினால் நாமும் மற்றவர்களோடு ஹாடாக அணைந்து கொண்டால் ஹாஸ்டாக அணைந்து கொண்டால் அம் அது போன்றுதான் நம்மோடு நடப்பா எல்லாமே டயட்டாகத்தான் இருக்கும் உள்ளமும் கல்லஞ்சமாகத்தான் இருக்கும் இல்லாவினக்கும் அழகான ஒரு வாரம் சொல்ல வந்ததற்கு முன்னாள் சாதி இல்லாத ஒப்பாசாக இருக்கிறார்கள் ஜனாதா வைக்கப்பட்டிருக்கிறது சாபாக்கள் பின்னால் நதியவர்கள் முன்னால் வேகமாக ஓடுகிறார்கள் எனக்கு சாதி ஜனாதாவுடைய கடமைகளை செய்ய வேண்டும் மலர் குறிவிடக் கூடாது மலக்குமார் முன்பு அவருடைய சென்று பார்க்குவதை போன்ற விடயங்களை செய்ய வேண்டும் என்று ஓடுகிறார்கள் வேகமாக போகிறார்கள் அறையில் ஜனாத மத்தியோடு அறைக்கட்டியிருந்தார்கள் அந்த அறையில் ஜனாதா இருக்கிறது சகாபாக்கள் எல்லாரும் வெளியே நீக்கிறார்கள் நடுச்சல்லாத மாத்திரம் உள்ளே போகிறார்கள் சகாபாக்கள் பார்க்கிறார்கள் ஜியவர்களும் பெரிய நெரிசலுக்கு மத்தியிலே புகுந்து போவது போன்று ஒடுங்கி நெருந்து அப்படி ஒரு கிரௌடான கடமைகளை நடந்து போவேன் அது போன்று போகிறார்கள் வந்தவுடைய சாப்பாடு கிடையாது யாரும் இல்லை நீங்களும் அந்த ஜனாதா தான் நீங்கள் மாத்திரந்தார் ஏன் நெருங்கி ஒடுங்கி குகுந்து குகுந்து போவது போன்று நெருங்கி தந்தீர்கள் மழைக்குமார்கள் இறங்கி இருக்கிறார்கள் முதலாவது கடலை இயங்கிய மழக்குமார்கள் புதிய அது அல்ல எனக்கு இடம் கிடைக்கவில்லை எனக்கு இடம் இல்லை அந்த அளவுக்கு நான் வளர்க்க மா தன்னுடையை ஒடுக்கி மடித்து எனக்கு இடம் தந்தார் மலக்கு மார்க்கவர்களுக்கு தன்னுடைய ரச்சையை மடித்து ஒடுக்கி நதியவர்கள் உட்கார வேண்டும் என்று இடம் கொடுத்தார்களே இதுதான் என்னுடைய தலைப்பு சாராள தன்மை இடம் தர மாதிரி அகற்றி விரித்து உட்காரவில்லை கண்ணியமான இதுதான் நெகிழ்வு தன்மை எல்லா விடயங்களிலும் பிறனையும் அனுசரிக்கின்றது அன்னை இதுதான் நான் சொல்லிக்கொண்டு வந்த விடயம் எல்லா எனக்கு கிடைப்பது மற்றவருக்கும் கிடைக்கட்டும் பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் சில டிரைவில் ஒன்றின் ஒன்றாக ஒரு முறை வந்து வைத்திருப்பார்கள் அதனால ஒற்றுமை தான் உண்மையிலே அடுத்த இவருக்கு தான் ஹயர் வர வேண்டும் அவருக்கு தான் ஹயர் வர வேண்டும் முடித்து வச்சு வந்தால் நிற்க வேண்டும் பத்து பிரிவில் பத்தாவது வந்து நிற்க வேண்டும் இரண்டாவது நபர் மூன்றாவது நபர்கள் அழகார ஒரு ஒற்றுமைதான் அது ஒரு உதாரணம் இவர்களை நான் துறை செல்லவில்லை சில ஸ்டாண்டுகள் ஒருவர் வருகிறார் பயணி வருகிறார் இருந்தவர்களாக பேசுகிறார் இவர் பக்கத்தில் இருக்கிறார் நூறுவாங்க அவராக உங்களிடம் வந்து பேசினால் பரவாயில்லை நூற்றி ஐம்பது ரூபா அவனுடைய இருநூறு ரூபாவுடைய அயரை உடைத்து நூத்தி எண்பது ரூபாக்கு நான் கொண்டு போக வேண்டும் பரவாயில்லை நூறு ரூபாவுக்கு அவனை நான் ஏற்றி கொண்டு போக வேண்டும் இவனுக்கு மயர் கிடைக்கக் கூடாது என்று என்றால் ஒரு கஸ்டமர் போகிறார் எதிர்க்கடையில் இருந்து நோட் பண்ணுகிறார் நான் பேசுற மாதிரி வாங்க எவ்வளவு சொல்றாரு நூறு சொல்ற முல்ல கடையை மாற்றிட்டு வாங்க என்பவரான காரண் நடப்பதில்லமானவனுடைய வயிற்றிலே அடிச்சனம் நான் மாஸ்கிரன் தான் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு வகையான கேவலமான ஒரு பண்பு சொல்ல வந்த உதாரணம் அப்துல்ல அப்பாஸ்வரி அவரை தலைப்புக்கு எல்லா விடயங்களிலும் ஒரு பிளெக்சிபி இருக்க வேண்டும் கூடாது கல் போன்று இரும்பு போன்று மூமிங்களை படிக்கிறது ஆணு சொந்தக்காரனே கட்டுப்படுகின்ற மூக்கப்பட்ட வாகனம் விழாவிட்டால் பிரெயின் படாவிட்டால் நடக்கும் நமக்கு கட்டுப்படாத வாகனம் நம்மை அழிக்கும் நமக்கு கட்டுப்படாத வாகனம் நம்ம அம்புலன்ஸில் ஏற்கும் நமக்கு கட்டுப்படாத வாகனம் அக்ஷன்பாடு கணக்கும் வாகனம் எல்லாமே சீராக சிறப்பாக இருந்து பிரேக்கில் இருந்து சரியாக கொடுக்கின்ற பொழுதுதான் வாகனத்தில் நாம் லீச்செடுத்து இருக்கலாம் பிரேக் அடிக்கலாம் கட்டுக்கொள்கின்ற ஒத்தகம் இங்கீடு இங்க அதை போட்டு சென்றால் செல்லும் கடற்கனாக வாகனத்தை பாஸ் பண்ணுவது போன்று ஒரு இடத்தில் கட்டப்படும் இது போன்ற ஒருத்தாலும் உட்கார மாட்டேன் என்று ஒரு அடம் ஒரு துடிவாதம் ஒரு கல்லஞ்ச போக்குள்ளவராக ஒரு மூணு இருக்க முடியாது தலைப்பு விளங்கியிருக்கும் காரணம் இல்லாமல் ஏற்றுகிறார் அறிவாளி நண்பல்ல சொல்லுடைய சாச்சாவுடைய மகன் அன்பான கண்ணியமான குறைக்கு வம்சம் அன்பாளர்களே அவருடைய வாயை மூட வைப்பதற்கு இவர்கள் அதைவிட பாடாக ஏற்பட காரணமாக ஏற்பில்லை வாயிருக்கிறது எங்களுக்கு வாயிருக்கு இல்லை நல்ல தந்தைகள் மூன்று இருக்கிறது என்னோட துபாவுடைய பழக்கம் எனக்கு நானே ஒவ்வொரு ஆயத்துக்கும் விளக்கம் தெரியும் சொல்லவில்லை எனக்கு எனக்கு தெரியும் என்ற நினைக்கு கிடையாது எனக்கு மாஸ்டரன் தான் சுராடைய விளக்கம் செய்ய வேண்டும் எல்லோரும் குறாவுடைய விளக்கம் என்கிற மாஸ்டரன் கேட்க வேண்டும் என்று விட்டால் ஆளிலே அல்லா மக்கள் சுள் வல்லவன் என்ற பெருமை என்கிற கிடையாது எனக்கு தெரிந்தது போன்று எல்லோருக்கும் குறாவுடைய விளக்கம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சாரான சந்தை நான் தான் அறிவாளி நான் தான் டிகிரி ஹோல்டர் நான் தான் பி ஏ நான் தான் எம்ஏ நான் தான் கலாநிதி நான் தான் ப்ரொபசர் நான் தான் பண்டிதர் என்ற அந்த இறுக்கமான பன்மையான இல்லை என்னை போன்ற குரானுடைய விளக்கம் எல்லோருக்கும் கிடைக்க என்ற சாதாரண தன்மை நடந்திருக்கிறது அப்பா ஏன் என்ன ஏற்றுகிறாய் அடையாயமாக இரண்டாவது ஒரு ஊருக்கு நல்ல மழை பொலிக்கிறது கேள்விப்பட்டேன் நல்ல ட்ரைனிங் அந்த ஊர் எனக்கு ஒரு ரிலேட்டிவும் கிடையாது அந்த ஊரிலே என்னுடைய ஒரு அனிமலும் கிடையாது அந்த மலையிலே முளைக்கின்ற பொருளை செல்வதற்கு அந்த மலையின் மூலம் பயனடைவதற்கு அந்த ஊர் எனக்கு அந்த விவசாய நிலங்களும் கிடையாது யாரோ ஒரு ஊருக்கு யாருடைய ஊருக்கு என்னுடைய ரிலேட்டிவும் இல்லாத என்னுடைய இல்லாத என்னுடைய அனிமஸ்களும் அங்கு இல்லாத எனக்கு எந்த கிணக்கனும் இல்லாத ஒரு ஊருக்கு தேவையான அளவு நல்லா மழை பெய்கிறது என்று கேள்விப்பட்டால் மறு அர்த்தம் என தெரியுமா அவர்கள் வெளியிலே சொல்லாவிட்டாலும் என்னுடைய ஊருக்கு மழை பெய்யாவிட்டாலும் அவர்களுக்கு செய்வது என்று சந்தப்படுவது அவர்களுக்கு மழை பெய்வது அவர்களுக்கு நல்ல விவசாயம் கிடைப்பது அவர்களுடைய கால்நடைகள் நல்லா வளர்வது அவர்களுடைய எல்லா உடையங்களும் நல்ல முறையில் அறுவடை கிடைப்பது எனக்கு சந்தோஷம் அப்பா யாரோ ஒரு ஊருக்கு மழை பெய்வது எனக்கு பொறாமையான சந்தோஷம் ஒரு ஊருக்கு நல்ல ஆட்சி கிடைத்திருப்பதாக நீதியான நேர்மையான தலைமைத்துவம் ஒரு லீடர்ஷிப் கிடைத்திருப்பதாக கேள்விப்படுகிறேன் அந்த ஊர் எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் என்னுடைய தமிழின் நண்பர்கள் யாரும் அந்த ஊரிலே கிடையாது அப்படி ஒரு ஊருக்கு நீதியான நேர்மையான நல்ல தாராள தன்மை உள்ள ஒரு ஆட்சியாளர் கிடைத்திருக்கிறார் கேள்விப்பட்டால் அதுவும் சந்தோஷம் இந்த மூன்று தன்மைகள் இணைக்கா எழுத்துகிறாள் கனேமாலே இதுதான் நான் பேசிக்கொண்டு வருகின்ற விடயம் அரை வாசி பத்து முடித்து விட்டேன் கொஞ்சம் மனத்தை விசாலப்படுத்துவோம் சாரால தன்மையை கொண்டு வருவோம் சிறரும் வாழ வேண்டும் என்ற நல்ல விசால மனப்பான்மையை கொண்டு வருவோம் நப் எப்பொழுதுமே ஒருவருக்கு போதுமான ஒரு உணவு கிடைத்தாலும் இன்னும் ஷேர் பண்ணி பங்கிட்டு சாப்பிடுகின்ற பண்பு சஹாபாக்கள் உன்னதமான பண்பு என்ற முன்னேற்றம் மனிதர் அவர் கொடைத்தன்மையிலே விருந்தோம்பலே பிரபலியும் அவரை பற்றி வீட்டில் எந்த நாளும் அண்டா அடுப்பில் தான் இருக்கும் அண்டா கணக்கிலே சமைத்துக் கொண்டே இருப்பார் ஏழைகளுக்கு அராதைகளுக்கு விருந்தாளிகள் பிரயாணிகள் எல்லோருக்கும் அவருடைய வீட்டில் சாப்பாடு கிடைக்கும் யார் வந்தாலும் அவருடைய வீட்டில் எந்த நேரமும் அந்த சாப்பாட்டு நேரத்திலே சாப்பாடு இருக்கும் எந்த நேரத்திலும் அடுப்பு அவருடைய அடுப்பு நூறாது அவருடைய மகத்தால் அதிக விட மாற்றம் ஆகும் தன்மை சேர்த்து சேர்த்து ஒலி தொடித்து சில உணவுகளை சமைக்காமலேயே டஸ்ட்பினுக்கு போகின்ற சில வீடுகளும் இருக்கிறது தன்னுடைய பிரிஞ்சு அடுத்த விட்டு பிரிட்ஜில் இறைக்கின்ற காலம் இங்கும் சில வீடுகளுக்கு என்ன ஒரு பத்து கிலோ கிடைச்சிருக்கிறது ஒரு கிலோ சில வீடுகளுக்கு சேப்பாடு சாப்பிடுவதற்கு பங்கு சாப்பிடுவதற்கு மனிதர்கள் யாருக்கும் இல்லையா மனிதர்கள் யாரும் இல்லாத அல்லது தேவை ிடம் சாப்பாடு பசியாளி சாப்பாடு உள்ளவர்கள் சாப்பாடு தேவைப்படுவது பார்த்தார்களாம் எறும்புகள் எறும்புகள் லைனிலே செல்கின்ற அந்த எறும்பு அந்த கூட்டத்தை கண்டு ரொட்டியை பொடிப்பொடியாக குடுவாக்கி சிறிய சிறிய துண்டுகளாக அந்த எறும்புக்கு தூவது போன்ற சைட்டுக்கு ஆக்கி அந்த ரொட்டியை ஆப்பிடுத்து எறும்புக்கு தூவி சொன்னார்களா எறும்பும் நம்முடைய நிபர் எறும்பும் நம்மோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு இனம் எறும்புக்கு நான் சாப்பாடு போடுகிறேன் அதிகமானவருடைய பண்பு இதுதான் கனயமா எந்த விடயத்திலும் குறுகிய மனப்பான்மை இறுக்கமான மனசு கல் நஞ்சம் வரக்கூடாது கல் நஞ்சார்கள் யார் என்று குரானில் பெரும்பாலின் இரண்டு சாரல்களை பற்றி எல்லாம் பேசுகிறான் ஒன்று யூதர்கள் அடுத்ததில் முன்னாட்டீர்கள் இந்த தன்மை உள்ளவர்களிடம் தான் இருக்கம் இருக்கும் எப்பொழுதுமே டைட் ஆன பண்புசிபிள் என்ன எங்கும் விட்டுக் கொடுக்காத யாருக்கு நிலை விட்டுக் கொடுக்காத எப்படியாவது நான் அடைய வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு ஒரு டாக்ட் வைத்து பாடுபடுவார்கள் யார் இந்த தன்மை உள்ளவர்கள் உள்ளத்திலே ஈரம் இல்லாதவர்கள் அன்பானவர்களே கல்லை பற்றியும் அல்ல வைகமில்ல அமாயத்தன அதிலிருந்து வெளியாகின்றன நீருப்புகள் வெளியாகின்றன மக்களிலே இருக்கிறார்கள் சில கற்கள் கூட கற்பாறைகள் மலைகள் கூட தண்ணீர் வீறித் தோடுவதை கடன்படுத்திருக்கிறது வெடித்து சில மக்கள் இருப்பார்கள் கல் நஞ்சக்காரர்கள் இதைவிட என்றும் அந்த காயலில் எல்லாம் கேட்டுக்கிறார் அன்பானவர்களே மஹம்மத் மே பிறருடைய நிலைமைகளை அனுசரித்து நடந்தார்கள் எந்த நிலைமையிலும் தனக்கன்றி தன்னுடைய பசி தன்னுடைய சேவை தன்னுடைய லக்சரி தன்னுடைய தொகுத்தன்று நடிகர்கள் ஒரு பொழுது செல்லதால செல்லும் சிந்தித்தது கிடையாது பங்கெடுப்பார்கள் மக்களுடைய சேவைகளிலே கட்டங்களிலே தாராள கடமையை நடந்து கொண்டார்கள் என்னை நான் என்பவர்கள் அனுசாரி சாபியிருக்கிறது கேள்விப்பட்ட நிகழ்வு படிப்போம் நடக்கட்டும் தொழிலாளியா மற்றவர்களை முன்னேற்றுவதற்கு ஐடியாக்களை கொடுப்பேன் யாராவது புதிய கடை திறந்து பொருட்கள் வாங்க வருகிறாரா மச்சூரா பண்ண வருகிறாரா அவர் என்ன மோட்டிவேட் பண்ணுது அவரை டெவலப் பண்ணுகின்ற வரியை பார்ப்பேன் கை வைக்கலான அவரை கட்டிவிட மாட்டார் மோட்டிவேட் தூக்கி விடுவார் கை கொடுப்பார் குளியிலே விழுந்தவரை குழிக்குள்ளே வைத்து வெளியே எடுப்பார் இதுதான் முஸ்லீம் பிறரை தள்ளி விட்டு பிறகு குளி தோண்டி விட்டு பிறரை அழித்து ஒழித்து எட்ட சில்லாமல் ஆக்கி என்னுடைய பிளேண்டும் என்னுடைய என்னுடைய என்ன பிள்ளைக்கும் என்னுடைய அந்த அடையாளம் வர வேண்டும் என்று சிந்திக்க மாட்டார் மற்றவர்களை இணைத்துக் கொண்டு உதவி செய்வார் தூணாக உதவி செய்வார் சிவராக உதவி செய்வார் கூரையாக உதவி செய்வார் பவுண்டேஷனாக உதவி செய்வார் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கிறதா பினிஷிங் பண்ணி கொடுப்பார் அதை கண்டாலும் டெக்கரேட் பண்ண பண்ணி கொடுப்பார் என்னெந்த கட்டத்திலே யாருக்கு என்ன உதவி தேவையோ அதை செய்து கொடுப்பாரு விருந்தாளி வருகிறார் விருந்தாளி வருகிறார் யார் அவருக்கு விருந்து கொடுப்பது என்று இரவு சாப்பாடு நான் கொடுக்கிறேன் அவருடைய வீட்டு நிலை அவருக்கு தெரியும் வந்தார் மனைவி கேட்டார் என்ன சாப்பாடு இருக்கிறது உங்களுக்கு போக சாப்பாடுதான் ஒன்று பிள்ளை பிள்ளைகளுக்கு சேர்த்து நின்ற சாப்பாடு பரவாயில்லையா வெய் நதியில் இருந்தாலும் இன்று வெறும் வைங்க அனுப்ப முடியாது நான் பொருட்படுத்த கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன் அதை வெய்யுங்கள் வைத்துவிட்டு விளக்கு லாம்பை சரி செய்வதற்கு கூட்டி குறைப்பது போன்று அனைத்து விடுங்கள் லாம்பை நுத்து விடுங்கள் சாப்பிடுவது காட்டுகிறேன் அவர் எல்லா சாப்பாடையும் சாப்பிடட்டும் சாப்பிடுவது போன்று பாப்பாங்க அவர் சாப்பிடட்டும் இருட்டோடு இருக்க அவரடித்தார் வீட்டுக்காரர்கள் சேர்ந்து சாப்பிடுகிறார் என்னோட சத்துப் புறக்கிறார் கன்யமாளே அப்படியே சாப்பிட்டு முடித்து விட்டு போகிறார்கள் அடுத்த கேட்கிறார்கள் என்னப்பா அந்த மாதிரி கவனிச்சிருக்கிறீர்கள் அந்த மாதிரி கவனிப்பாங்க சாப்பாடு என்ன கொடுத்தார்கள் என்று பார்க்கவில்லை எந்த கட்டத்தில் கொடுத்தார்கள் எந்த சித்தேசங்கள் கொடுத்தார்கள் எந்த கட்டத்திலே இந்த பட்டியாரியுடைய பட்டியை போச்சி சாராளத்தன்னை நடந்து கொண்டார்கள் தோற்றத்தையோ வெளித்தோட்டங்களோ உங்களை பணவசதிகளோ பொருளாதாரங்களையும் எல்லாம் பார்ப்பதில்லை உள்ளத்தை பார்க்கலாம் செயலை பார்க்கிறான் செயல் விருந்து உள்ளத்தில் தேவை பிள்ளைகளுக்குரிய சாப்பாடு பிள்ளைகளை சம்பாதித்து படுக்க போட்டவர்கள் உடனே கிழங்கள் இவர்களுக்கு கொடுப்போம் என்று கொடுத்தார்கள் கண்ணை மாணவர்களே ஏன் இப்படி கேட்கிறீர்கள் இல்லை உங்களுடைய குடும்பத்தை பாராட்டி புகழ்ந்து குரான் ஆயத்தை அல்ல இறக்கிறீர்களா பிள்ளைகளுடைய உணவை மனசிலிருந்து அடி கொடுக்கார்கள் அல்லா பாராட்டி இன்று வரைக்கும் எத்தனை தொழுகைகள் ஓடுகின்ற அந்த குடும்பத்தை பாராட்டி அல்லா சபோதாரி மற்றவர்களுடைய பற்றியை முற்படுத்தி அவர்களை குணவளித்து பசி போக்கினார்கள் அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து வெற்றியாளர்கள் ஜெயம் பெற்றவர்கள் வாழ்க்கையிலே சத்தத்தானவர்கள் சொல்லுகிறார் முடிக்க நினைக்கிறேன் எல்லா விஷயங்களும் எப்படி பார்த்தால் பிறருக்கு என்ன தேவை என்றுன் வரும் பொழுதோ நம்முடைய சேவைகள் நம்ம விட அல்லாவுக்கு தெரியும் அடுத்த நிமிடம் நமக்கு என்ன தேவைப்படும் என்று நமக்கு தெரியாது அடுத்த ஒரு மனுஷாலத்திலே என்ன தேவைப்படும் தெரியாது வரும் என்று படித்த அல்லாவுக்கு தெரியும் பண்ணுவான் கம்ப்ளீட் பண்ணுவான் நிறைப்பான் நிழ்த்தி செய்வான் எனவே இந்த தயாரத்தன்மையை இந்த நிற்கட்சி மாத படிப்பினையிலிருந்து இவ்வரை மறைசி சாதாரணமாக மூன்று பேரு ஆனால் அவர்கள் ஒரு மாற்றுக் கன்றைய அறுத்து அதிலும் கொளுத்த மாற்றுக்கன்றை அறுத்து வந்தவர்கள் தெரியாதவர்கள் ஆழ்ப்பாட்டம் கவனிக்கவில்லை தெரிந்தவர்களை கவனிக்கவில்லை இறையவர் சிந்தனை கருத்தை முன்வைத்து முடிக்கிறேன் திருமண வைபவங்கள் வழிமாட்டல்களை பார்க்கிறோம் சில தேர்தல்களிலே கொசுகோடை கொசுகோடை போன்று ஒரு டேபிள் இருப்பவர்கள் படி ரெண்டு பத்து பேர் தான் ஐந்து பேர் அந்த டேபிளை கவனிப்பார்கள் வசதி படைத்த சாதாரண மக்கள் இருக்கின்ற அமர்ந்திருக்கின்ற டேபிள் பக்கம் சிண்டையா உண்டியா கொடிச்சியா எடுத்து பார்க்க யாரும் இல்லை அந்த டேபிளுக்கு எத்தனையோ பிளேட்டர் மாறி மாறி வரும் அது தேவையான எல்லாம் என்னோட தனியமானவரை கவனிக்க தான் வேண்டும் மற்றவர்களை கவனிக்காமல் அப்படியாக இஸ்லாம் வரவேற்க வரவேற்க என்றால் ஒன்று மூன்று பேரும் வாழ்க்கையில இழைக்க முன்னால் யாரென்று தெரியாதவர்கள் பெரிய கொடுத்த மாட்டை அடைத்து ரோஸ் பண்ணி கொண்டு வந்து விட்டார்கள் சாப்பிடுங்கள் பிறகுதான் தெரிய வந்ததை மறைக்கு மார்கள் என்று ஏன் மனித ரூபம் அன்பானவர்களே சொல்லப்பட்ட விடயங்கள் எடுப்போம் சிந்தனைக்கு எடுப்போம் இந்த சம்பவத்தினூடாகத்தான் இந்த தாய்ப்புக்கு நாள் நுழைந்தேன் அஜ்ஜோடும் சம்பந்தப்படுத்தினேன் எப்பொழுது மனதை விசாலப்படுத்துவோம் பிறருடைய பிறருக்கும் தேவை பிறருக்கும் தேவை பிறருக்கும் வருமானம் தேவை பிறருக்கும் பிஷன் கலைக்க வேண்டும் பிறரும் முன்னேற வேண்டும் பிறரும் வேண்டும் பிறர் நல்லா இருப்பதற்கு வைத்தறிஞர் வரக்கூடாது சுவாமி என்னுடைய மனசில் பத்தக்கூடாது என்ற சிந்தனையை பெற்றுக் கொள்வோம் எல்லாவெல்லாம் இப்படிப்பட்ட தாளர் தந்தையுடன் நம்மை மாற்றுவாராக அனைவரை பாவங்களையும் பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருவாயாக மனை மக்களுடைய பாவங்களை மனுசல்வையாக உற்சாக உடலுடைய பாவங்களையும் தருவாயாக பூரா முஸ்லீம்கள் மோமீன்கள் அனைவருடைய மனுசல்வையாக ஏழையான ஈமானை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளைத் தருவாயாக கையாள தன்மைகளை தருவாயாக நம்மை மாஸ்கரம் பற்றி சிந்திக்காமல் பிறரை பற்றி சிந்திக்கின்ற நல்ல குணத்தை தருவாயாக பிறரை முன்னேற்றி விடுகின்ற பிறருக்கு வழிகாட்டலை நண்ப ஆக்குவாயாக பிறகு கை கொடுக்கின்றவர்களாயாக பிறரை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி நல்ல வழியில் அவர்கள் நடத்துவதற்கு நமக்கு ஒப்பி செய்வாயாக எதை எடுத்தாலும் பிறரோடு பகிர்ந்து அதை அனுபவிக்கின்ற நல்ல பண்பை தருவாயாக இமானின் வாழ்ந்து கரிமாடும் நல்லிக்க ஒழி பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நன்றி வருவாயாக